முப்பத்தி அணுவதாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் கடினமாக நடக்காதீர்கள் மக்களை வாழ்த்துங்கள் அவர்களை வெறுக்காதீர்கள் என்று நபி சொல்லு அணி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழு மூன்று நான்கு